சமீ ஜரு குருக்கிரு கந்தரனுபூதி அருணகிரம் பண்ணி கொடுத்த கந்தரனுபூதி மருச்சம் வள்ளிதேவசேனா காந்தஸ்மரணம் ஜய ஜய சுமியோம் நிச்சம் குமரா குமரா குருக்கிருப்ப மயூராதிருடம் மகாட்சூடம் மனோஹாரிதேகம் மகச்சித்தேகம் மகிதேவேவா தேவேவ மகாவேதாவம் மகாதேவபாலம் பஜேலோகபாலம் முருகாச்சரணம் முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா முருக ஜானஸ்கா அர்ப்பணமும் இதில் என்ன இதன்னா நேத்திக்கு பார்த்த முப்பத்தி அஞ்சாவது பாசுரம் அப்படத்தி அடுத்த இன்னிக்கு உண்டான பாசுரம் முப்பத்தி ஆறு அதுவும் இதோட சக்தி எல்லாம் பொங்கி வழியருது ஒன்றுக்கு ஒன்று ஓவர் லாப்பாக இப்படி போயிண்டே இருக்கும் போல இருக்கு அடியனால் ஒன் அதாவது சொல்ல தெரியலேன்னு வச்சுக்கலாம் அதுதான் நல்லது நேர்த்திக்கு பார்த்த பாசுரத்தில் முக்கியமான கீவேர்டு கீவேர்டு அதாவது முக்கியமான கீ வார்த்தை என்னன்னா விதி காணும் உடம்பை விடாவினையேன் கதிகான மலர் கடல் என்ற அருள்வாய் மதிவாழ் முதல்வள்ளியை பின் துதியா விரதா குரபு வள்ளி பதம் பணியும் வரார் வள்ளி மதிவாழ்வுதல் வள்ளி அல்லது பின்துதியான் இப்படி பின்னாலே வரும் அடுத்து நாளைக்கு நான் இதை இன்னிக்குண்டானதிலும் வரும் சூடுமலர் பாத குரமின் பதசேகரன் இப்படியெல்லாம் வரும் அப்போ இது வராமல் விடாமல் வருது ஒரு பரமபக்தை பிரேம பக்தை பத்தியா இருக்கலாம் குமரன் சுப்பிரமணிய சுவாமி இருந்தாலும் தபஸ் பண்டுகள் திருமாலுடைய கண்ணிலேருந்தே ஜலத்தில் கண்ணீர் தொட்டி அதுலேருந்து வந்து அதுக்கப்புறம் அவரே வந்து சிவகுருவாக அங்கே வந்து இருந்து தபஸ் பண்ணுறபோது மகாலட்சுமியும் மானாக வந்து திருஷ்டியால் வந்து கர்ப்பம் தெரித்து வள்ளிக்கொடிகள் இருக்கிற இடத்துல வந்து கர்ப்பம் கர்ப்பத்தை விட்டுட்டு போயிட்டார் அங்கே வந்து அந்த வள்ளிக்கொடிகள் இருந்தாலும் வள்ளின்னு சொல்லப்படுகிறார் அப்படிப்பட்ட சுந்தர வள்ளி திருமாலுடைய கண்ணிலேருந்து வந்து சுந்தர வள்ளி இந்த மார்ஜார நியாயத்தை காமிக்கிறார் அவர்களை ஏற்றுக்கொண்டது பரமபக்தை பரம பிரேமபக்தி இச்சாசக்தி வந்து ஒரு தாய் பூனை எப்படி பூனைக்குட்டியை வந்து தானே போய் எல்லாவற்றையும் காப்பாற்றும் பண்ணார் அப்போ அந்த பக்தியால் நிகழ்ந்து விடாமல் செய்கிறார் பகவான் பக்தையாக பார்க்குறார் அப்படி தான் அது இருக்குது நேற்றுக்கு பார்த்ததுல என்னென்னா இந்த விதிகாணம் உடம்பை விடாவினை ஏன் கதிகான மலர்கடல் என்றள் வாயும் இந்த சரீரமாக சரீரத்தில் இந்த உயிருக்கேன் அந்த ஆத்மா ஜீவன் சரீரத்தை பிடிச்சுட்டு இருக்குது லோகத்தில் ரெண்டு வினைகளும் அதனால் ஏற்படக்கூடிய விருப்பு வெறுப்புகளும் இதனால் மயங்கி போய் லௌகீகமான சிற்றின்பை நுகர்ந்து அனுபவித்து இதை வந்து பிறப்பு வருது அதாவது ஜன்னம் வருது உயிர் வந்து இறைவனை பற்றியிருந்தார் உயிரானது உடலை பற்றியிருந்தால் இந்த பாஞ்சபோதிக சரீரத்தை பற்றியிருந்தால் இது வருது இறைவனை பற்றி இருக்கும்போது அதாவது குபரனை பற்றி இருக்கும்போது இருவனை பற்றியும் அதாவது பாப்ப புண்ணியங்கள் பற்றும் அது பற்றி இருக்கக்கூடிய தொந்த போடும் இந்த உடல் பற்று போயிடும் துவந்தம் போயிடும் உடல் பற்று போயிடும் அபிமானம் போயிடும் அபிமானம் அபிமானம் போயிடும் அப்போது துவந்த மயக்கம் போய் அதற்கு கேதுவார்கூடிய உடல் பற்றி போய் அந்த ஆத்மா ஆனந்தம் மெய் உணர்வு அடைந்து இறைவனுடைய திருவடைகளை அடைந்து பேரின்பாழ்வு அதுதான் ஆத்மானந்த வாழ்வில் நிலைப்பட்டிருக்கும் அதனால் மலர்கடல் என்று அருள்வாய் அப்படின்னு சொன்னார் அதுதான் நேத்திக்கு பார்த்ததில் அந்த பாதத்தை அவருடைய பாத சரணாகதி அவனை பா பாத தீட்சைப்படி கொடுப்பேன் அப்படிங்கிற ஆப்பில் சொன்னார் உடல் பற்ற விடாமல் இருப்பதையும் சரீரத்தையே நான் அகம் அப்படிங்கிற இருக்கக்கூடிய பற்று சரீரத்தால் அனுபவிக்கக்கூடிய வஸ்துக்களெல்லாம் மமா என்னதுங்கிறது அபிமானம் இந்த அபிமானந்தான் அகம் மமாங்கிற அபிமானம் தான் கர்வத்திற்கு விடாமல் இருக்கிறது அதனால தான் வரக்கூடியது கதிங்கிறது ஆத்மா அடையக்கூடிய நல் கதி சிவகதியின் முக்தி நலம் சொல்லலாம் இப்படி ஒன்றினின் ரூலில் உணர்ந்தேன் சிவகதி திருமந்திரம் சொல்கிறது இருபத்தெட்டாவது பா சுரத்துலையும் இதை அப்ப அதனால இந்த மலர் அதாவது தாமரி புஷ்பம் மாதிரி இருக்கக்கூடிய வீரக்கடல் அணிந்த அந்த முருகன் கந்தனுடைய திருவடியில அடையிற வரைக்கும் இந்த வினை தொடர்ந்தே வரும் அப்போ திருவடியை வந்து அனுகிரகம் மாதிரி பார்க்கறது அருள் இப்போ அடியின் தலைமையில் அந்த சூட்டியருடன் பிர பிரார்த்தனை பண்ணார் அப்போ திருவடி தீட்சை அடையிறாப்புல இருக்கும் அப்போ இணையார் திருவடியின் தலைமையில் வைத்தலுமே துணையான சுற்றங்கள் அத்தனையும் துறந்து ஒழிந்தேன் திருவாதகம் சொல்லணும் அப்போ தனித்தின் இல்லாத ஒரு குணம் இயல்பு கொண்ட சரசத்தாகிய ஆத்மா சத்து அசத்து ரெண்டாக இருக்கும் அதுக்கு விளக்கன்னும் சொல்லணும் வேண்டாம் இப்போ ஆத்மா சரீரத்தை பிடிச்சின்று இந்த லோக்கத்திலையும் இறைவனை பற்றி இறைவனிடத்திலையும் இருக்கக்கூடிய ஒரு இயல்பு இருக்குது அது நம்ம தான் அதை வந்து சூஸ் பண்ணணும் என்ன பண்ணணும் அப்போ அந்த வாழ்வழி வள்ளியம்மையினுடைய அந்த நெற்றி அஷ்டமி சந்திரன் போல பிரகாசமாகவும் அழகாக இருக்குது அந்த வள்ளியே முருகன் ஸ்தோத்திரம் பண்ணார்னா இச்சாசக்தி இச்சாசக்தியினுடைய குறிப்பின் வழியே முருகனுடைய ஞான சக்தியால் இந்த மேல் லோகத்திலையும் கீழ் லோகத்திலையும் விண்ணுலோகத்திலையும் உயிர்கள் வந்து பக்குவடைந்து பண்ணக்கூடிய அருள் இருக்குது அதை வந்து அந்த சக்தியை அந்தனுடைய திறமையை காமிக்கிறது துரியா ஈறுகட்டை எதிர்மறை பயிரச்சும் இதெல்லாம் வேண்டாம் இலக்கணும் துரியாதான்னு வருது அப்படிப்பட்ட சுரபூபதியே பூபதியே அப்படின்றது அப்படிப்பட்ட வள்ளி மணாடா வள்ளி மணாடா இந்த விண்ணுலோகம் அதாவது ஸ்கொர்க்கத்திற்கும் இந்த பூலோகத்திற்கும் தலைவனான ஹே பிரபோஸ்கந்தா என்னுடைய பிறப்புகள் எல்லாம் தீரணும் இந்த வினை தீரணும் அதற்கு உன்னுடைய திருவடி தீக்னை குடுத்து அனுகிரகம் செய்வாயாக அப்படின்னா உன்னுடைய இந்த விதி விதி பயனால வந்த இந்த சரீரத்தை விடாம பிடிச்சிருந்து கூடிய என்னுடைய மாயை அறுத்து அதிலிருந்து நீக்கி அந்த நல்ல கதை அடைவதற்காக சிவகதை அடைவதற்காக உன்னுடைய மலர்பாதங்களை என்றைக்கு அனு அனுகிரகம் பண்ண போகிறா அப்படிங்கிறதான் நேர்த்திக்கு பார்த்த பாசுரத்தினுடைய விளக்கம் இன்றைக்கி இருக்கிறது இதோட வசத்தி இது எப்படியாக அடுத்தது மேலே பொங்கி வழியும் அடுத்த ஆடியோவில் போனாலும் போகலாம் உபதேசம் அடைவதற்காக சொல்லக்கூடிய பாசுரம் இது சுவாமிநாதனாக இருக்கக்கூடிய ஒரு காட்சியை இதில் பார்க்கலாம் ஸ்கனே பிரம்மம் அப்படின்னு காமிக்க பார்க்கலாம் சிவனே ஸ்கந்தம் ஸ்கந்தமே சிவம் அப்படின்னு சிவமே ஸ்கந்தம் ஸ்கந்தமே சிவம் சிவனே முருகன் முருகனே சிவன் அப்படின்னு காமிக்கக்கூடிய இது சுவாமிநாத சுவாமியினுடைய கோலத்தை இங்கே பார்க்கலாம் நாதா குமரா நம அரணார் ஓதா என ஓதியறிய பொருள்தான் வேதா முதல் மின்னவர் சூடுமலர் பாதா குரமின் பத எப்பொருள் தான் ஓதாயன ஓதியது எப்பொருள் தான் அதுதான் பிரணவம் அதுதான் பிரம்மோ பிரம்ம உம்ம உபதேசம் பிரம்மோபதேசம் அதுதான் இப்போது வந்து குழந்தைகள்லாம் பிராமண சிறுவர்களுக்கு வந்து உபநயனம் பண்ணி வைக்கிறார்கள் பிரம்மோபதேசம் தான் சொல்லப்படுது சம்பிரதாய பிரதானம் அப்போது அந்த பிரம்மோபதேசம் போது என்ன பண்ணுறார்கள் அம்மா அப்பானுடைய முன்னிலையில் வேறு அப்பாவா அந்த அளவு இது இல்லை அந்த அளவுக்கு வந்து பேங்க் பேலன்ஸ் இல்லை அதாவது தபஸ் பண்ண பேங்க் பேலன்ஸ் இல்லை அதனால் சாஸ்திரிகள் வந்து அந்த குழந்தைக்கு பிராமண குழந்தைக்கு உபதேசம் உண்டார் காயத்தையும் உபதேசம் ண்டார் சாவித்ரி மந்திரத்தோ உபதேசம் ண்டார் அது பிரம்மோபதேசம் சொல்லப்படும் அந்த பிரம்மம் ஓமி தேகாட்சரம் பிரம்ம அப்படின்னு வர்றது இல்லையா அதைத்தான் உபதேசம் பண்றது தான் இங்கேது அவ்வளவு உசத்தியான விஷயம் அப்போ நாதா குமரா நம என்று அரணார் ஓதாயன ஓதியர் வேதா முதல் மின் நவர் பாதா சூடு மலர்பாரா விண்ணவர் சூடு மலர்பாதா குரமின் பரசேகரணே நாதா குமரா நம என்று அரணார் ஓதா என ஓதியறிய வேதா முதல் விண்ணவர் சூடு மலர்பாதா சூடு மலர்பாதா குரமின் பரசேகரனே அரணார்னா சிவபெருமான் அரண் ஹரன் ஹரன் சமஹாரம் பண்ணக்கூடியவன் வேதா பிரம்மன் பிரம்மன் இந்த ஒரு பாசுரம் வசத்தி என்னடா எல்லாம் சொல்லிட்டு எப்படி தான் சொல்லிட்டு ஆனால் அம்மா ஒசத்தி ஒசத்தியார் வசத்தியஸ்ட்டு இது வசத்தியஸ்ட்டு அப்போது தேவர்கள் முருகனுடைய பாதம் பாட பட்ட இடம்லாம் அப்படி எல்லாம் சொல்கிறாருன்னா தேவர்கள் மேலே பாடப்பட்டது பாதம் பட்டது வேதத்தினுடைய உச்சியாக இருக்கக்கூடியதாக உபனிஷத்து அது மேலே பாதம் பட்டதான் அப்போது வெள்ளி வள்ளிமலையில் பாதம் பட்டது அவன் நடந்து போய் வள்ளி கடிமனை புறம் அது ஜெயந்தீச புறத்தில் காந்தான் பாரணுன்னு பண்ணுறோம் காந்தம் வந்து அந்த தாரகாசுரனை முடித்தப்புறம் அப்புறம் ஜெயந்தீசபுரம் வரார் அப்போது அவர் வந்து சேனைகளோடு வரார் தேவசேனைகளோடு வரார் சேங்கனூர்ன்னு சொல்லப்பட்ட இடத்துல அவர் தங்கியிருக்கார் ஒரு நாள் ராத்திரி அதெல்லாம் இருக்கார் அப்படி நடந்து வரார் அப்போது முருகனுடைய பாதம் பல இடத்துல பட்டிருக்கு ஜெயந்தீசபுரத்தில் சொல்ல வேணா அங்கே இருந்திருக்கார் திருப்பரங்குன்றம் இருந்திருக்கார் திருத்தணி அங்கே இருந்திருக்கார் அப்போது இந்த மூணு திருப்படையும் இருக்கேன் அதாவது ஜெயந்தீசபுரமான திருச்செந்தூரம் செந்தீசபுரம் அதுவும் இந்த திருப்பரங்குறன்னு சொல்லப்பட்ட பராஜலம் அப்படியும் இந்த திருத்தணியும் மூணு இடத்துலையும் ஸ்கந்த புராணத்தில் பேர் வரப்படுறது சொல்லப்படுது அது சொல்லப்படுது அதனால் அப்படிப்பட்ட அவன் படாத இடம் எங்கே இருக்குது நான் என் தலை ஒன்று தான் அகங்காரம் அமக்கார சேத்தோடு இருக்க ஆணவம் இருந்த நமது தலை அப்படி வள்ளி பதம் பணியுங்கிறத இப்போ மூணு இடத்துல பார்த்தாச்சு மூணு இருபத்தி பார்த்தோம் இதில் பார்த்தோம் நேற்றுக்கு உண்டான பார்த்தோம் முப்பத்தி அஞ்சில் பார்த்தோம் இப்படியெல்லாம் இருக்குது அப்போது பிரம்மனும் தேவர்களும் உன்னுடைய மலர் பாதங்களை தலையில் சூடிக் கொள்கிறார்கள் பக்தியோடு அப்படிப்பட்ட குரம் பண்ணாகியம் அதாவது அந்த வேடுவர் குலத்தில் வளர்க்கப்பட்ட அப்படிப்பட்ட இச்சாசக்தியாக இருக்கக்கூடிய வழியினுடைய பாரங்களை உன் தலையில் தாங்கி இருப்பவன் என்ன நடத்தும் அவனுடைய பக்தியை அவ்வளவு தூரம் ஸ்லாஹித்து கொண்டாடுகிறான் இச்சாசக்தி இச்சாசக்தி மூலமாக காரியம் பண்ணுறான் பிரம் பிரம்மம் வந்து தன்னுடைய சக்திகள் மூலமாக காரியம் பண்ணுறது இப்போ அடியன் சிவம்னு சொன்ன சிவம் பரம்பொருள் பிரம்மம் அவ சேர்ந்து இருக்கிறதையும் அபின்னமாக இருக்கக்கூடியதான் இந்த சக்தி அதுதான் உமையம்பிகை பார்வதி அம்பிகை அவ சக்தி அவள் எனர்ஜி அவ வந்து பிரதானம் பிரகிருதி அப்படியெல்லாம் பலவித்திரம் விஷ்ணு மாயா சிவமாயா அதாவது சாம்பவியமாக இப்படியெல்லாம் சொல்லப்படுது அப்போது சுப்பிரமணியனை கொண்டாடுற போதும் நிர்குணமான பிரம்மத்தை கொண்டாடி சகுணமாக இருக்கக்கூடிய முருகனை பார்க்குற போதும் அவனுடைய சக்தியை பற்றி பேசுகிறோம் அதனால் இது இதே எல்லா விதத்துலையும் பொருந்த பொருந்தே வந்து கூப்பிட்ற நாதா இன்னும் என் தலைவன்டா அப்படின்னு நாதா குமரா குமாரா என்னமா அப்படின்னு ஓதி கேட்கிறார் அது ஏற்கனவே இது சொன்ன அடி சப்தத்தை வச்சு ஒரு மந்திரமே இருக்கு மந்திரத்தை வந்து பப்ளிக் பிளாட்ஃபார்ம் சொல்கிறது இல்லை சொல்லக்கூடாது சொல்ல அதுக்கு உண்டான தகுதியெல்லாம் நமக்கு வேணும் அதெல்லாம் கேட்பதற்கு தகுதி வேணும் சொல்வரின் தகுதி வேணும் எல்லாம் ஒன்றும் அதெல்லாம் அதனால் அது இது மந்திரம் அதில் சந்தேகம் கிடையாது அடியேன்னு அந்த மந்திரத்தை ஒரு சிவாச்சாரியன் மூலம் அடைந்திருக்கேன் அதெல்லாம் சந்தேகம் எவ்வளவு நாட்களாயத்தையும் ஒரு உயர்ந்த ஒரு சிவாச்சாரியார் மூலமாக அடைந்திருக்கு என்னால் அது கேட்க அவருக்கு உபதேசம் செய்து என்ன வஸ்து எதை உபதேசம் பண்ண அந்த அந்த வஸ்துவை அந்த பொருளை அந்த விஷயத்தை எனக்கும் வந்து உபதேசம் பண்ணு அப்படிங்கிறார் அதான் அப்படின்னா பிரணவத்தை உபதேசம் பண்ணுக்கார் அந்த பிரணவம் சிவபெருமானுக்கு சொன்னார் தேவர்களில் ரிஷிகளில் அகத்தியருக்கு சொன்னார் மனுஷர்களில் அருணகிரணருக்கு சொன்னார் இப்படி முருகன் உபதேசம் பண்ணிருக்கார் பணவத்தை பிரணவத்தினுடைய ரூபமே சுரூபமே சிவமே சிவன் தெரிஞ்சன்னா அவர் ஏன் கேட்குறான்னா வந்து உலகத்திற்கு குருவ சேர்ந்ததாக விஷயத்தை தெரிஞ்சுக்கணும்னு அவரே குருவாக இருந்து பண்ணியிருக்கார் இருந்தாலும் குருவா அப்படிப்பட்ட குருவுக்கு குருவாக இருக்க குருவன் நம்முடைய ஸ்கந்தன் ஞானஸ்கன் அப்போ குழந்தையாக இருந்தாலும் குருவாட்ட உபதேசம் வாங்கிறதுக்காக சிஷியன் மாதிரி காட்சி கொடுத்து பண்ணார் சுவாமிநாத கஷேத்திரத்தில் பார்க்கலாம் அப்படி இருக்கிறது இல்லையா அப்படி சொன்னார் பிரார்த்தனை பண்ணார் கைலாசத்தில் இந்த ஒரு காட்சி என்ன காட்சியும் பிரம்மா சதுர்முக பிரம்மா அவர் வரார் இப்போ சிவபெருமானை பார்க்குறதே கைலாசத்தில் வராருவர் முன்னால் வாசல்லாம் உட்காண்டிருக்கார் நம்ம கணபதியை ஒரு பக்கம் அவர் தனியாக இருக்கார் இப்போ அந்த சீனில் வர மாட்டார் சுப்பிரமணிய சுவாமி குழந்த உட்காந்துருக்கான் அது அவனுடைய சகாக்கலாக வீரபாகு போன்ற நவ நவ கூட இருக்கார்கள் இவர் கூட போகிறார் அந்த கேஸ்வர் அங்கே இருப்பார் பரமேஸ்வருடைய உள்ள இதுக்கு முன்னால் அவர் வந்து காவல் காத்து வந்து இவர் கேர் பண்ணாமல் போயிட்டார் அவன் பிரம்மா சின்ன குழந்த அவர் வந்து தாத்தா கேர் பண்ணாமல் போயிட்டார் என்னென்னு கேர் பண்ண போனால் அதுக்காக வருத்தப்படலாம் இப்போது சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் இருக்கான் வாடிய இங்கே இருக்கேன் நான் போய் நமஸ்காரம் பண்ணல ஸ்தோத்திரம் பண்ணலை யாருக்கு வந்து நல்லது யாருக்கு இதே நல்லது நடக்காது யாருக்கு இதனால் லாபம் நஷ்டம் எனக்கு தான் நஷ்டம் நான் போய் பார்க்குறேன் அப்படி நான் பார்த்தா எனக்கு தான் லாபம் அவருக்கு என்னாச்சு இந்த வந்தவா வந்தால் வராட்டை போட்டான் அப்படின்னு விட்டுடுவானே பரமா ஐயோ விட்டுறாதப்பா ஞானஸ்கந்தா நான் கண்டிப்பாக நான் உன்னைக்கு சேர்ந்தவன் நான் வந்தாலும் வராட்டாலும் என்னை ரட்சிக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு ஞானஸ்கந்தார்ப்பணவஸ்துன்னு சொல்லிகிட்டுருக்கேன் அப்புறம் இதுக்கு மேலே என்ன சொல்கிறது அதனால் எல்லாம் சர்வம் ஞானஸ்கந்தார்ப்பணம் வஸ்து ஒரு அது பிரதேசம் இதை பார்க்கில் என்ன நஷ்டம் விட்டார் அவர் அதுக்கப்புறம் உள்ளே போய் பார்த்துட்டு இப்போ ஈஸ்வர தரிசனம் பண்ணி பின்னால் வரார் வந்த உடனே அப்போவும் கேர் பண்ணாமல் போகிறார் அப்போது முருகன் வந்து வீரபா விட்டு கூட சொன்னார் கூட்டு வந்தோன்னே வர சொல்ல வந்தார் சரி எப்படியாக இருந்தாலும் தண்டனை கொடுக்க போகிறம்போல இருக்கே அப்படின்னு வந்தார் நீ யார் அப்படின்னு கேட்டு அப்படியே வருது அப்போது வரபோது நான் சிருஷ்டி கடவுள் எதை வச்சு சிருஷ்டி பண்ணுற வேதத்தை வச்சு வேதத்தினுடைய சொல்லு பார்ப்போம் அப்படின்னா ஆரம்பம் சொல்லணும் பிரணவத்தை அவர் சொன்னார் அதனுடைய அர்த்தம் சொல்லு அர்த்தம் சொல்ல சொல்ல முடியலை சொல்லலை உடனே தலையில் ஒரு கூட்டு கூட்டினார் வீரபாவை விட்டு ஒரு அரெஸ்ட் பண்ணி உள்ளே புட வைக்கிறார் அவ்வளோ இவரே வந்து ஜபமாலை கையில் வச்சுருந்தார் கமண்டல் ஜப ஜபலை அவர் கையில் ஜபமால இருக்க கமண்டலூருக்கு எல்லாத்தையும் வாங்கிட்டு வச்சுருந்தார் இவரே சிருஷ்டி பண்ணுறார் சுப்பிரமணிய சுவாமி கஷ்டம் இல்லையே சிருஷ்டி பண்ணுறது அது வந்து சிருஷ்டி ஸ்திரி சம்ஹாரம் திரோதான அனுகிரகம் சொல்லப்பட்ட பஞ்சகிரத்தையும் பண்ணக்கூடியவர் அம்பாளும் இப்படி பண்ணார் ஈஸ்வரணம் பண்ணுறார் அப்படியே குழந்தைன் இது வந்து குழந்தையாக இருந்தாலும் பிரம்மம் பிரம்மமாக இருந்தாலும் குழந்த அதனால் அது பண்ணுறார் அப்போது அப்பாவுக்கு சிவபெருமானுக்கு விஷயம் தெரிஞ்சிது ஓடி வந்தார் முதல்ல நந்திகேஸ்வன் அனுப்பிட்டார் நந்திகேஸ்வனை வந்து பயமூர்த்தி அனுப்பிச்சுட்டார் பரமேஸ்வனே வந்தார் வந்த உடனே என்ப்பா என்னப்பா என் விஷயம் என்ன சொன்னார் விஷயத்தை உடனே முதல்ல பிரம்மா வந்து சிறையிலேருந்து விட்டுடு சரினு விட்டுட்டார் விட சொல்லிட்டார் வீரபாவிட்டு விட சொல்லிட்டார் முடிஞ்சு போச்சு அப்புறம் நீ என்ன உபதே என்னோ கேட்டிய அது எனக்கு சொல்லு அப்படின்னா நீங்கள் முறையாக கேட்டால் முறையாக உபதேசம் முன்னார் அதே சுவாமிநாத சுவாமி க்ஷேரத்தில் பார்க்குறேன் முறையாக கேட்குறார் உபதேசம் சிவபெருமான் என்ன கேட்குறா உபதேசம் உண்டார் அப்போது சுப்பிரமணிய சுவாமி சம்பந்தமான இந்த குமர நாமாவை வச்சிருக்கூடிய ஷடக்ஷர மந்திரம் அதை வந்து கேட்குறார் முதல்ல நாதான்னு கூப்பிடுறார் தலைவரே அவன் தான் தலைவர் வள்ளீசனாதா மௌதேகி கராவலம்பம் கொடுத்தார் சொன்ன உடனே ஸ்தோத்திரம் பண்ணார் அப்படியும் முருகனை ஸ்தோத்திரம் பண்ணார் தமிழில் முருகாங்கிற மந்திரம் சிறந்தது சமஸ்கிருதத்தில் குமாரா மந்திரம் வசத்தி அடியனை போது அதனால தான் இந்த அடியன் வச்சியன் இல்லை எங்கள் சுவாமி எடுத்து கொடுத்தது சத்தியமாக எங்கள் சுவாமி எடுத்து கொடுத்தது இல்லைன்னா நத்தியம் குமரா எப்படி நம்ம மடசாம்பிராணி தலையில் எப்படி வரும் அப்போ எங்கள் சுவாமி எடுத்து கொடுத்தது குமரா குமரான்னு அப்போது இந்த மந்திரமாக அப்போ சொன்ன ஒண்ணு பஞ்சாட்சி சிவனாமாத்தியோ அப்படி இந்த குமாரி இந்த ஒரு தடவை சொன்னாலே வந்து அந்தரம் ஒரு தடவை சொன்னாலே பஸ் இது அக்னியில் பஞ்சு எப்படி எரிஞ்சு போடுமோ அப்படி சக்கல விதமான பாப்பங்கள் சக்கல வினைகளும் புண்ணியங்கள் எல்லாத்தையும் ஸ்கந்தார்பணம் வஸ்து சிவார்பணம் வஸ்து ஆயிடுத்து அப்போ பாப்பங்கள்லாம் நம்முடைய வாசன அவசேஷங்கள்லாம் குமரா குமரா அப்போது எல்லாம் ஒரு சொன்னாலே ரெண்டாவது தடவை பொண்ணா காலனை அந்த யமனை அரசு பண்ணிட்டு வரலாம் இந்த மகாமந்திரத்தை ஒரு தடவை மனசு உருகி காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி அப்படின்னு சொல்வார் ஓதுவார்த்தமை அப்படின்னு சொல்லுவார் அது மாதிரி உணர்வு அப்படியே அந்த ஹிருதயம் அப்படியே உருகி உருகி சொல்லக்கூடியவர்களுக்கு இந்திரலோகத்தை அரசு புரிவார்கள் காலன் கைவசம் அடையார்கள் மறுபடியும் இந்த பிறவி வராது முருகன் திருவடியிலேயே சேர்ந்து அப்படிப்பட்ட பேரின்ப பெருவாழ்வு அதுதான் அனுபூத்தி அதுதான் ஸ்கந்த அனுபூத்தி அதுதான் கந்தர் அனுபூதி ஸ்கந்த அனுபூதி அதுதான் விடாமல் ஆவது விடாமல் அப்படி ஸ்கந்தன கந்தனாக விடாமல் ஆவது அதாவது ஸ்கந்தனாவது ஸ்கந்தன் தத்துவம் அப்படி ஆவது அப்போ இந்த ஜீவம் சிவமாக ஆகியும் ஸ்கந்தம் ஆகி ஸ்கந்தனுடைய பாதத்தில் சேர்ந்து வருது பேரென்ப பெருவாழும் நமஹா நமஸ்காரம் இது ஒன்று சொல்வார்கள் வைஷ்ணவத்தில் சொல்ல போது நமஹானா நான் உனக்கில் சேர்ந்தவன் அப்படிங்கிறாப்பு சொல்வார் நாங்கிறது இல்லை நாங்கிறது இல்லை மாங்கிறது என்னுடையது இல்லை அப்படின்னா ஜீவபோதத்தையும் இழ இழுத்தையும் சிவபோதத்தை ஆகிறாப்புல இந்த ஷண் இந்த ஷடக்ஷர மந்திரம் காமிக்கிறாப்புல இருக்கும் பார்ப்போம் ஏன்னா இது வந்து இந்த கண்டிப்பாக இந்த ஆடியோவில் முடியாது மிச்சம் இருக்கிறது நாளைக்கு பார்ப்போம் வேற முதல் விண்ணவர்னா பிரம்மதேவர் போன்ற தேவர்கள் சூடும் மலர் பாத ஒரு தலைவ சூடிக் கொள்ளக்கூடிய தாமரை போன்ற திருவடிகளை கொண்டவனே குரவின் பத மின்னல் குடிபோர் இருக்கக்கூடிய அந்த இச்சாசக்தியான வள்ளியினுடைய பாதத்தை சூடிக்கொண்டவன் அரனார் சிவபெருமான் தலைவன் நா தா நாத்தாங்கிறது இன்னொரு விஷயம் சொல்லுவார் ரெண்டாவது தா போடணும் தமிழில் ஒன்று தானே தா ரெண்டாவது தா போட்டேன் நான் அத்த அப்படின்னா அப்போது குமரா சுப்பிரமணியா கொஞ்சம் கேர் பண்ணப்பா கொஞ்சம் சேர்த்துக்கோன்னா அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்ல மாட்டாரான் நான் அத்த அப்படின்னு வரும் நான் அத்தண்ணா அப்புறம் பார்க்கலாங்கிறது கிடையாது அப்போ பார்க்கலாம் ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா நடக்கும் நடக்காமல் இருக்கும் அப்படி ஒன்றா இருக்காங்க நான் அத்தா அண்ணா அப்புறம் பார்க்கலாமே கிடையாது நான் அத்தை மறுபடியும் பார்க்கலாங்கிறது கிடையாது உடனே செய்வாராம் அப்படிப்பட்டதான் நான் நான் அத்தான ரெண்டாவத்தா வரும் தலைவன் அதுக்காக குமாரான மகான்தே குமார கடவுள் வணக்கம் நம்பி தான் சொல்ல நித்தியம் குமார குமாரான்னு சொல்லிட்டு இருக்கோம் அதுதான் வசத்தி அந்த அதில் மந்திரம் இருக்கு அப்படி இருக்கேன் ஓதாயன மகான்னு எனக்கு உபதேசம் பண்ண சொன்னேன் என்ன அப்படிங்கிறார் சிவபரம்பொருள் ஞானஸ்கந்த பரம்பொருள்கிட்ட கேட்குறது சுவாமிநாத கஷேத்திரப்பணும் ஓதியர் எப்பொருள் தான் உபதேசம் பண்ணியே அது என்ன பாதை என்ன வஸ்துது அடி எனக்கு உதவி பண்ண அப்படின்னார் அதுதான் ஓமித்யகாட்சரம் பிரம்மா அப்படின்னு சொல்ல போதே ஆ என்று பிரிந்து அதுக்கு நிறையா விளக்கங்கள்லாம் பார்த்துருக்கோம் அப்படி பிரம்மாதிதவர்கள்னா அவர்கள் தங்களுடைய சென்னி மேல் அதாவது தலை மேலே சூடிக்கொள்ளக்கூடிய திருவடி கொண்டவரேன் மின்னல்கொடி போன்ற அந்த வள்ளியம்மையினுடைய திருவடியை சூடிக்கொண்டவரேன் ஏத்னி தலைவன் குமரக்கடவுள் நமஸ்காரம் நமஸ்காரம் உனக்கு நமஸ்காரம் யார் சிவபெரும்பொரு சொல்கிறது சிவபெரும் சிவவரம்பொருள் குழந்தையான குமரன்ட்ட நமஸ்காரம் பண்ணுறார் குமரன் வள்ளி அம்மையை நமஸ்காரம் பண்ணால் தப்பாகிட்டு தான் எனக்கு உபதேசம் பண்ணேன் அப்படின்னு சிவபெருமான் கேட்குறார் சுவாமிநாத கஷேத்திரத்தில் அவருடைய செவியில் உபதேசம் பண்ணார் என்ன எனக்கு உபதேசம் பண்ணுன்னு கேட்குறார் அந்த அருணகிரிநாதர் அருணகிரிணாக உபதேசம் பண்ணார் சந்தேகம்லாம் உபதேசம் பண்ணார் நாக்கில் வேளால் ஞானசக்தியால் எழுதினார் சும்மா சொல்லறேன்னு சொன்னார் அனுபூதி பிறந்தவன் பின்னாலையும் பார்க்குறோம் அப்போது எல்லா விதத்துலையும் அனுகிரகம்னா அனுகிரகம்னா அப்படி ஒரு அனுகிரகம் சுப்பிரமணிய சுவாமி பண்ண அனுகிரகத்திலேயே பண்ணது யாருன்னா அதாவது நம்பர் ஒன் அவர் அனுகிரகம் பண்ணது யாருக்கு ஜாஸ்தின்னா அருணகிரிநாதர் தான் அதிலும் சந்தேகம் தலைவன் நாதத்தினுடைய வடிவமாக இருக்கக்கூடியது நாதம் வந்து பிந்து நாதம்னு சொல்லக்கூடாது ஸ்ரீ வித்யா இருக்கலாம் பார்த்தா தெரியும் சிவத்தையும் தெரியும் நாதங்கிறது பிந்துக்கு அப்போ சேர்ந்து நாதம் அதனால தான் அப்போ அதை வச்சுன்னு பார்த்தா பிந்துவா வெள்ளியை பார்க்கலாம் நாதமாக முருகனை பார்க்கலாம் இப்போ நாத வடிவமாக இருக்கக்கூடியவன்னு ஒரு அர்த்தம் வருது அப்போ நாதா இது வந்து தலைவன் நாதம் இது வந்து சப்தம் அப்படி வருது அது அந்த பிரணவம் சொல்கிற அந்த இதில் தான் சொல்லணும் அந்த கடைசியில் ஓசை இருக்கு இல்லையா தான் முடியும் அதில் தான் கூட இருக்கணும் குமரானமென்று என்று ஓரின கூறினார் ஒரு அமராவதி ஆழ்வர் அன்றி எமராஜன் கை புகாதார் போரூரன் கால் புகுவார் தாயுதர பை புகுதார் சேரார் பயம் இப்படி திருப்பூர் ஒரு இதில் முருகனுடைய திருவடியில் சேர்ந்து பேரின்ப பெருவாழ்வை அடைவார்கள் அதில் சந்தேகம் இல்லை அப்போ சிவபெருமான் வந்து பிரம்மாவை சிறையிலிருந்து விடுவிச்ச அப்புறம் சிஷ்யபாவத்தை எடுத்துக்கொண்டு லோகத்திற்கும் ஒரு இது காமிக்கணும் ஒரு ரோல் மாடலை காமிக்கணும் அதற்காக தான் தன்னில் வேறாக இல்லாத குமரக்கடவுள்கிட்ட அவர் வந்து குருவா வச்சிருந்து உபதேசமடைந்தார் இவர் சிஷியனாக இருந்து குரு உபதேசம் அவசியம் உண்மையிலேயே தனக்கு தெரியாதாலும் உபதேசமடைந்தான்னு இருக்கக்கூடாது பிரணவந்த ஈஸ்வரனுடைய பீடம் ஈசன்மே வரும் பீடமாய் ஏனையோர் தோற்றும் வாசமாய் எல்லா எழுத்திற்கும் மறை முதலாய் காசி தன்னிடையை முடிபவர்க்கு எம்பிரான் கழரும் ஆசில் தாரக பிரம்மமா அதன் பொருள் ஆய்ந்தான் புராணத்தில் அந்த புராணத்தில் பார்க்கணும் அரண்ணா பாப்பத்தை போகக்கூடிய அரண்ணாமும் சூழ்க வையகமும் துயர் தீயவே ஞான சம்பந்தர் சொல்கிறார் அரண்நாமமே சூழ்க வையகமும் துயர் தீர்கவே ஞான சம்பந்தர் சொல்கிறார் இன்னும் நிறையா சொல்ல வேண்டும் இல்லையா நாளைக்கு பார்ப்போம் சேர்த்து அடுத்த பா பாசுரத்தோட சிவ ஸ்கந்தார் பணமத்தும் ஞானஸ்கந்தார்